வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் திருமணப்படலம் தொல்லையில் வதுவையம் தொழில் நடாத்திட கொல்லுவது எற்றை என்று உளம் கொண்டு ஆய் நல்லனையாவும் அந்நாளில் நன்னலும் எல்லையில் உவகை மிக்கு ஏம்பல் எய்தினான் அண்ணலுக்கு இப்பகல் அணங்கை ஈவன் என்று உள்நிகழ் ஆர்வமோடு உளத்தில் தூக்கியே விண்ணவர் யாவரும் விரைந்து செல்லிய துண் என ஒற்றரை தூண்டினானரோ தன்னகர் அணிபெறச் சமைப்பித்து ஆங்கதன் பின்னுற முன்னினும் பெரிதும் ஏர்த்தக மன்னுரு கோயிலை வதுவைக்கேற்றிட பொன்னகர் நானுரப் புனைவித்தரோ கடிவினை புரிதரக்கா சின்றாக்கிய படியறு திருநகர் பைய நீங்கியே கொடி உரள் மெல் இடைக்குமறி பால் வரும் அடிகளை அணுகினன் அடிகள் போற்றியே அணுகினன் அண்ணல் நீ அணைந்து மற்ற இவள் மணநயவேட்கையால் மாது நோற்றனள் நணுகுதியடியனேன் நகரின் பாலனா நுணுகிய கேள்வியான் ஒன்று வேண்டவே இறையவன் நன்றனை எழுந்து சென்றொராய் நரைமலர் செரிகுழல் நங்கையாளொடுமறல் கிழு மனத்தினான் மனையுற்றானரோ அரை தருணூரத்து அடிகள் சேப்பவே பூந்திரு நிலவிய பொருவில் கோயில் முன் காந்தியோடியேகலும் கடவுள் முன்னரே வாய்ந்தது ஓர் என் வகை மங்களும் ஏந்தினர் ஏந்திழைமார்கள் எய்தினார் தையலர் மங்களத்தன்மை நோக்கியே வையக முதவிய மங்கை தன்னுடன் ஐயனும் உரையுளின் அடைந்து தான் ஒரு செய்ய பொன்பீடமேல் சிறப்பின் வைகினான் அன்னது காலையில் ஆற்று நோன்புடை கண்ணியை மறை கொடி கண்டு புல்லியே தன்னுறு தந்து மற்றவள் பின்னலை மென்மலப் பிணிப்பு நீக்கினாள் சிற்பரை ஓதியின் செறிவை ஆய்ந்த பின் பொற்புறுநானனை பூசிப் பூந்துவர் நற்பொடி தீற்றியேனவையில் கங்கை நீர் பற்பல குடங்கரின் பாலுய்த் தாட்டினாள் ஆட்டினள் அணிய பூந்தொடை சூட்டினள் பொன்கலை சூழ்ந்து பல்கலன் போட்டினள் எம்பிரான் புடையில் வைத்தனள் ஈட்டு உறும் உயிர் தொகையே என்றாய்தனை மண அணி முற்றுருமாது போந்துதன் கணவனது ஒரு புடை கலந்த காலையில் பனை முதலாகிய பல்லியங்களும் இணையரை எம்பினர் யாரும் ஏத்தவே தூதுவர் உரை குழித் துண்ணின்றி ஏகியே மாதவன் முதலியவானுளோரெலாம் போதினை வளைதரு பொறிவண்டு ஆமென ஆதியை அடைந்தனர் அடிபணிந்துளார் வீழ்குறும் எழுதி என்னும் வெய்ய நோன் குரல் காழ்கிழர் திவவுடை கடிகொள்ளியாழினை ஊழ்கிழர் கிண்ணரர் உவணர் ஏந்துபு கேழ்கிழர் மங்கள கீதம் பாடினார் காணுறு பஹ்ரலைக்காவு கான்றிடு தேனுறு விரைமலர் அடிகள் சிந்துபுவானவர் மகளிர்கள் வணங்கி வாழ்த்துறை ஆனவை புகன்றனர் அமலை பாங்கரில் எல்லையது ஆகலும் எரிந்து தக்கன் ஆங்கு ஒல்ல என்மரை மொழி உரைத்துத் தன்மனை வள்ளி பொன் சிறக நீர்மரபின் வாக்குவுர மெல் என அறநடி விளக்கினாரரோ விளக்கிய பின் விரை கொள்வி முதல் கொளப்படு பரிசலாம் கொணர்ந்து மற்ற அவர்க்கு உளப்படு பூசனை உதவி மாதினை அளித்திட உன்னினமர்ப்போற்றவே சிற்கனவடிவினன் செங்கையுள் உமை நாற்கரம் நல்குபு நன்று போற்றுதி நிற்கிவள் தன்னை யான் நேர்ந்தனன் என பொற்கரன் தருப்புநலொடு ஈந்தனன் மூர்த்த மங்கு அதனிட முதல்வனம் பிகை சீர்த்திடுமண அணி தெரிந்து கைதொழு நீர்த்தொகை கதிரொடு நிலவு கண்டுழியார்த்தனவழுத்தினரமரரியாவரும் மாடுருதி திசைமுகன்மனம் செய்வேள்வியில் கூடுரு கலப்பைகள் கொணர்ந்து நூல்முறை நேடினன் சடங்கெலாம் நிரப்ப மால்முதல் ஆடவரிசைத்தனரமலன் வாய்மையே அந்ழி உருவமும் அருவும் மாவியும் முன்னுறும் உணர்வும் ஆய் உலகம் யாவிற்கும் நல் நயம் புணர்த்தியே நண்ணு நாயகன் தன் உருவொழித்தனன் அருளின் தன்மையால் மறைந்த நன் இருத்தலும் மகிணன் காண்கிலாள் அறந்தனை வளர்க்கும் எம் அன்னை நோற்றுமுன் பெரும் பெரு நிதியினைப் பிழைத்துளோரெனத் துறந்த துளங்கி மாழ்கியே பொறுக்கெனையெழுந்தனள் பூவின் மீமிசை திருக்கிளர் திருமுதல் தெரிவை மாதர்கள் நெருக்குறு சூழல் போய் நிறம் கொள் தீ முகத்து உருக்கிய பொன்னென உருகி விம்மினாள் உயிர்த்தனள் களுழ்ந்த உணர்வு மாழ்கியே அயர்த்தனள் புலர்ந்தனள் அலமந்தங்கமும் வியர்த்தனள் வெதும்பினள் விமலன் கோலமே மயிர்த்தொகை கொண்டு உள் புரந்தரன் மாலையன் புலவர் யாவரும் நிரந்திடும் அவை இடைநிறுக்கும் வேள்விவாய் இருந்தனன் மாயையால் இறைவன் துண்ணெனக் கரந்தனன் ஆதலின் கள்வன் போலுமால் எய்தி ஏற்கொண்டது ஓர் இறைவன் தன்னையான் கைதவனே எனக் கருதல் ஆகுமோ மெய்தளர் பான்மையின் வினையினேன் இவன் செய்தவம் சிறிதென தேற்றல் இன்றி ஏன்று உன்னி உயிர்த்திறங்கும் இறைவி செய்தை எதிர்நோக்கி மன்றல் நாரும் குழல் வேதவல்லி புள்ளி மனம் தளரேல் உன்றன் கணவன் பெறும் வாயில் தவமே இன்னும் உயற்றுக என நின்ற திருவும் நாமகளும் பிறரும் இணைய நிகழ்த்தினராள் அன்னை வாழி இது கேண்மோ அகிலம் முழுதும் அழித்தனையால் என்ன பொருளும் நின் உருவேயாண்டும் நீங்க கணவன் தன்னை மறைக்கும் மறைவுளதோ தவத்தை அழிப்பான் நினைந்தனையோ உன்னலறிதாம் நுமது ஆடல் முழுதும் யாரே உணர்கிற்பார் வாக்கில் மனத்தில் தொடர்வரு நின் மகிண்தனையும் உன் நோக்கம் உற்றோம் தஞ்சம் என நுவரல் செய்யாவினை யாவும் போக்கல் உற்றோம் தோற்றம் உறும் தீர்ந்தோம் போதமனம் தேக்கல் உற்றோம் உயிந்தும் யாம் செய்யும் தவமும் சிறிது அன்றே என்னாயி எம்பி வாழ்த்தெடுப்ப விரைவி அவர் கண்டு இனிதருள் செய் தன்னார் பொய்தல் ஒரு விப்போயரு முன்னா முன்னை கடிமாடம் முயன்று போந்தாள் முதலானோர் நோக்கி நனி விம்மிதரானு உற்றனன் கொள்கிறே என்பார் இஃது ஓர் மாயம் என உரைப்பார் மங்கைக்கு ஒழித்தது என்பார் வாரி காண்டு மேலென்பார் அங்கு இத்தகைய பல பல சொற்ற அலாமந்து ஏங்கி அதிசயித்து தங்குல்சு ஊர்ந்த கதிர்போல் மாழ்கி கவலுற்றார் நோக்குற்று அணைய பான் தனை நோய்தில் தக்கணி கணன்று தீக்கண் கரங்க வெய்து உயிர்த்து செம்பொன் கடக கை புடைத்து மூக்கில் கரம் தொட்டு அகம் புழுங்க முறுவல் செய்து முடிதுளக்கி ஆக்கத்துடையாம் புரிவதுவை ஆற்ற அழகாம் என்றான் பரம்தான் உதவும் பெற்றினான்ற்று என் மகடூவையின் பாரா இறந்தான் அதனை யான் வினவியல் வின் வதுவை முறை நாடி நிரந்து ஆர்கின்ற சுரர் காண நெறியால் நேர்ந்தேன் நேர்ந்து அதற்பின் கரந்தான் யாரும் மான முரன் அவை ஒன்று கண்டானோ புனையும் தொன்மைக் கடிவினையைப் புண்மையாக்கி ஊறு புணர்த்து எனையும் பழியின் மூழ்குவித்தேயிரையும் எண்ணாது ஒழித்தானே அனையும் தாதையும் தமரும் மாறும் என்று அகன் பொதுவே மனை என்று ஆடும் ஒரு பித்தன் மறையோ நாகில் மயல் போமோ ஆயிற்று ஈதேவன் இயற்கை அறிந்தேனின் இந்நாள் யான் என்று தீவுற்றனவே உளம் வெதும்பித் திருமாள் முதலாம் தேவர் தமை போய் உற்றிடும் நுன் புறத்து என்று போக விடுத்து புனிதன் செய் மாயத்தினையே உன்னி உன்னி வரிந்தான் செற்றம் பொதிந்தானே பொன்னார் மேனிக் கௌரி முன்னைப் பொலன் மாளிகையில் போந்து உலப்பின் மின்னார் செறிந்த பண்ணையுடன் மேவியம் கண் வீற்றிருந்து பல்நாளி சந்தனை எய்தப்பரிந்து நோக்கப் பண்ணவன் போர் நல்நாளதனில் தாபதன் போல் நடந்தான் அவன் தன்னிடம் தானே நலனேந்திய வெண்தலைக்கலனும் நிறைய களவனிற்று அணியும் களநேந்திய கண்டிகை தொடுத்த கவின் சேர்படமும் கடிப்பிணையும் தாளிடை மிழற்றும் நீடுமறையின் பரியகமும் வலநேந்திய சோலமும் பின்னல் வனப்பும் காட்டி வந்தனே வந்து உமை முன்பட வந்தவனைக் கண்டு எந்தைப் பிரார்க்கு இனி யார் இவர் என்ன சிந்தனை செய்து எதிர் சென்று கை கூப்பி அந்த ரிப்போர்ட்டினள் அன்பு உருநீரா பற்றொடு சென்று பராய்த்தொழும் எல்லைப் பெற்றம்மதன் பிசை பெண்ணிடமன்றி மற்றள தொல் வடிவத்தொடுனித் தன் உற்ற நன் அவ்விடை காண பார்பதியாகிய பாவை நுதல் கண் நாற்புயன் என்பயின் நன்னினன் என்ன ஏற்புறு சிந்தை கொடு இன்னல் இகந்தே மேற்படும் ஓகையின் வீற்றினல் ஆனாள் பல்முறை வீழ்ந்து பணிந்து பராவி என்முனம் முந்தை இகம் தனையின்றி புன்மையை நீக்குதி போந்தனை கொல்லோ சின்மையா என்று எதிர் சென்று உரை செய்தாள் அம்முறை செப்பும் மணங்குதனை கூய் ஓச்சி மைம்பலி கண்டன் மலர்கரம் நீல் விடம் மேயினன் நேரிழையோடும் பால் விடை ஊர்ந்து படர்ந்தனன் வெள்ளி மால் வரை ஏகினன் மற்ற அவள் பாங்கர் வேல் விழிமாதர் விரைந்தது கண்டார் இக்கென உட்கி இறங்கினரேகி தக்க நிருந்திடு சங்க முன்னாகி செக்கர் என திகழ் செம் சடை அண்ணல் புக்கனால் ஒரு புண்ணியனே போல் கண்டனல் நின்மகள் கைதவம் ஓராள் அண்டினல் சேர்தலும் ஆயவன் வல்லே பண்டை உருக்கொடுப்பால் பட அன்னால் கொண்டு செல்வான் இது கூறுவது என்றார் பாங்கியர் என்ன பகர்ந்த நகா தீயது ஓர் தூணை ஆங்கு பெய்து என்னால் அப்பில சற்றம் தாங்கி உயிர்பொடுதக்கன் இருந்தான் அக்கணம்பானவர் ஆயினரெல்லாம் தொக்கனர் வந்து தொழுங் கடன் ஆற்றி பக்கமது ஊடு பராவினர் வைகத் தக்கன் அவர்க்கு இவை சாற்றுதல் ஊற்றான் என் புகழ்வேன் இனி என் மகள் தன்னை அன்புறவேட்டு அருளாலமிடற்றோன் மண் புனையும் கடிமன்றல் இயற்றும் முன்பு கரந்தனன் முன்னறிதாகி அற்று அல்லது இன்றும் என் நாடவள் பாங்கில் கற்றை முடிக்கொள் கபாலி எனச் சென்று உற்றனன் என் முன் உறாமல் ஒளித்தான் பற்றின அன்னவளை படர்கின்றான் அன்னையும் மத்தனும் ஆர்வமுடிய மன்னிய கேளிர் மகிழ்ந்தனர் வாழ்த்த பின்னர் மகள் கொடு பேன் இன்றோ தன்னை மறைத்து இது செய்வது சால்போ இங்கிது போல்வனை யாவர் செய்கிறார் சங்கரனேலி இதுதான் செய்யலாமோ நங்கள் குலத்தை நவை கண் புருத்தான் அங்கது மன்றிய நாணையும் சிவனும் ஏதம் எங்கனும் நிறந்தது மற்றது நிற்க இவ்விடை கரந்தனன் என்பதோர் உரையும் காசினி பரந்தது வேறுமோற்பழி உண்டாயதே பண்டொரு பரிந்து பறிந்து மன்றல்வாய் ஒண்டொடி செங்கையின் உதகமேவுறக் கொண்டிலன் என்பதும் கொள்ளு நீரரை கண்டிலன் என்பதும் காட்டினான் அரோ என்றிவை பற்பலை இசைத்து செய்ன்டு சிறுவிதி குழுமி தன்புடைத் துன்றிய சுர்தமை தொல்லை தத்தம் ஊர் சென்றிட ஏபினன் செயர்த்து வைகினான் கருவு கொள் நெஞ்சொடு கையவன் அன்று தொட்டு இறைவனை நினைக்கிலன் எள்ளும் நீர்மையான் உறுதலும் சில பகல் உயங்கி அரிதரும் அயன் முதல் அமரர் தேர்குவா